ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் நம்முடைய தர்மங்களை பார்த்துன்னு வர்ற வரிசையில் சிமந்த கோபாக்கியானத்தை பார்த்துன்னு வரோம் இந்த சிமந்த கோபாக்கியானங்கிறது ஸ்ரீமத் பாகவதத்தில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு இந்த சரித்திரந்தான் நாம் செய்யக்கூடிய அந்த சுக்லாம்பரதரம்னு தலையில் கொட்டிக்கிறதுக்கு இந்த சரித்திரம்தான் மூலம் ஆரம்பம் அந்த சிவந்த கோபாச்சியானம் மேற்கொண்டு என்ன நடந்தது அப்படின்னா அந்த சத்ராஜத்து அந்த செவந்த கமணியை தினப்படி போற் போட்டு பார்த்து சந்தோஷப்பட்டான் அவனுடைய தம்பி பிரசேனன்னு பேர் அவன் அண்ணா நானும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் அதை அப்படின்னு கேட்டான் சரி தம்பி கேட்குறான் அவன் கேட்டு கொடுக்கல என்ன சொல்லாமல் தூக்கின்னு ஓடி போயிடுவான் சரி நீயும் போட்டுக்கோன்னு அவன்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து போட்டுக்கோ சொன்னான் அது தினப்படி கிலோ தங்கம் கொடுக்கறது அந்த செமந்த கமணி ரொம்ப சந்தோஷப்பட்டான் அவன் அந்த சந்தோஷம் நீடிக்கில்லை அவனுக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு நாளைக்கு பிரசேனன் அதாவது சத்ராஜத்தனுடைய தம்பி பிரசேனன் வேட்டையாடுறதுக்கு கிளம்பினான் குதிரையில் அப்படி கிளம்புறபோது நான் இந்த மணியை போட்டுன்னு போகிறேன் சாயங்காலம் வர்ற பொழுது ஜாக்கிரதையாக எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான் அண்ணாக்கிட்ட இதை போட்டுன்னு போகக்கூடாதுப்பா இது ரொம்ப உத்தமமான வஸ்து இது திருட்டு போயிடும் நீ இதை போட்டுன்னு போக வேண்டான்னு பிடிவாதமாக நான் போட்டுன்னு தான் போவேன்னு அவன் பிடிவாதம் பிடித்தான் சரி போட்டுன்னு போன்னு அவன்கிட்ட கொடுத்தான் அந்த பிரசேனன் அந்த மணியை போட்டுண்டு அந்த செயினை மாட்டின்னு குதிரைகளை கிளம்பி வேட்டைக்கு கிளம்பி போயிட்டான் சாயந்தரம் ஆச்சு வாசலை வாசலை பார்த்துட்டே உட்காந்துருக்கான் சத்ராஜத்து இன்னும் தம்பியை காணுமே அப்படின்னு தம்பி ஜாகிரதையாக வரணுமேங்கிற கவலையை விட இந்த மணி ஜாக்கிரதையாக நமக்கு வரணுமேங்கிற கவலை அவனுக்கு ஜாஸ்தியாச்சு அப்படியே வாசலை எட்டி எட்டி பார்த்துட்டு மணி நாலாச்சு அஞ்சாச்சு ஆறாச்சு ஏழாச்சு எட்டாச்சு காணவன் ரொம்ப கவலை ஜாஸ்தியாக போயிடுச்சு உடனே சேனைகளை கூப்பிட்டு தம்பி வேட்டையாடுறதுக்கு போனான் அவனை காணம் போய் பாருங்கோன்னு அனுப்பினான் சேனையை கொஞ்சம் எல்லோருமா சேர்ந்து காட்டுக்கு போய் தேடினான் பிரசேன அப்படியே தேடின்ண்டே போனான் போனால் ஒரு இடத்துல அந்த குதிரை அங்கே மேஞ்சின்னு இருக்குது அவன் பிரயாணம் பண்ணி போன குதிரை மேஞ்சின் இருந்தது குதிரை இங்கே இருக்கேன்னு பார்த்தா கொஞ்ச தூரத்தில் அவன் இறந்து கீழே கிடக்கான் பிரசேனன் அந்த அவன்கிட்டருந்து ரத்தம் சொட்டின்ண்டே போயிருக்கு கொஞ்சம் தூரம் இனிமோ ரத்தம் சொட்டின்ண்டே போகிறதேன்னு கொஞ்சம் தூரம் போனால் கொஞ்சம் தூரத்தில் ஒரு சிம்ஹம் சிங்கம் ஒன்றும் இறந்து கிடக்கு இதெல்லாம் பார்த்தா யாரோ வந்து இவனை ஹிம்சை பண்ணியிருக்கா சிங்கத்தையும் சேர்த்து ஹிம்சை பண்ணியிருக்கான்னு உடனே எல்லாருமா ஓடி போய் சத்ராஜத்துக்கிட்ட உன்னுடைய தம்பி இறந்து போயிட்டான் காட்டில் யாரோ அவனை அடிச்சுட்டான்னு சொன்னான் உடனே அவனும் ஓடி வந்து தம்பியை பார்த்து கதறி எழுதுகிட்டும் அவன் கழுத்தில் பார்த்தா அந்த மணியே காணும் அவனுக்கு தூக்கி வாரி போட்டது அடாடா முதல்லே எனக்கு தோணித்து இந்த மணி திருட்டு போயிடும்னு தோணித்து அதே போல் திருட்டு போயிடுதுன்னு ஆற்றுக்கு வந்துட்டு இந்த மணியை யார் எடுத்துன்னு போயிருப்பான்னு யோஜனை பண்ணினான் அப்படி அவன் யோஜனை பண்ண ஆரம்பிக்கிற பொழுதே அவன் மனசில் முதல்ல யார் ஞாபகம் வந்தான்னு கிருஷ்ணன் தான் ஞாபகம் வந்தார் ஏன்னா நீ இது ரொம்ப உத்தமமான வஸ்துவோ நீ இதை வச்சுக்க விடாது அது ஒன்றை ஹிம்சை பண்ணிடும் அப்படின்னு முத முதல்ல நமக்கு எச்சரிக்கை பண்ணது கிருஷ்ணந்தான் ஆகினாலும் இந்த கிருஷ்ணன் இந்த மணியை தூக்கின்னு போயிருக்கணும் அப்படின்னு கிருஷ்ணன் மேலே ஒரு அபவாதம் வந்தது அவ்வளோதான் நோட்டீஸ் அடித்து ஒட்டுனுட்டான் சத்ராஜித் இந்த மணி யார் திருடினான்னு தெரியல திருடினவா என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும் எனக்கு கிருஷ்ணன் மேலே தான் சந்தேகம் அப்படின்னு பரப்பி விட்டுட்டான் தகவலை இந்த விஷயம் கிருஷ்ணன் வரைக்கும் போச்சு உடனே கிருஷ்ணன் கிளம்பி வந்தார் சத்ராஜித்துக்கிட்ட என்னப்பா அது எனக்கும் மணிக்கும் சம்பந்தமே இல்லை நீ என்ன பண்ணலன்னு எனக்கு தெரியாது நான் இதுக்கு அதை தூக்கின போகிறேன் நீ உத்தமமான வஸ்து கையில் வச்சுருக்கே அது உனக்கு நல்லது இல்லை அப்படின்னு உனக்கு எடுத்து சொல்லணும்னு எனக்கு தோணித்து அதனால் நான் உங்ககிட்ட சொன்னேனே ஒழிய நான் எதுக்கு அந்த மணியை எடுக்க போகிறேன் நான் எடுக்கலைன்னார் கிருஷ்ணன் அப்போது சத்ராஜக்கு சொன்னால் அப்போ நீ எனக்கு ஒன்று பண்ணணும் என்னென்னா நான் தான் நீ எடுத்துருப்பேன்னு ஒரு தகவலை நான் வெளியில் விட்டேன் நான் அந்த தகவலை வாபஸ் வாங்கிக்கிறேன் நீ எனக்கு ஒரு ஒத்தாசை பண்ணினால் நீ அதை எடுக்கலைன்னு நான் ஒத்துக்கிறேன் என்ன என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னார் பகவான் அப்போது சத்ராஜித் சொன்னால் நீ அந்த மணி எங்கே இருக்குன்னு நீ தேடி பிடிச்சி எங்கிட்ட கொண்டு வந்து கொடு நான் சொல்லிடுறேன் கிருஷ்ணனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சத்தராஜித் சொன்னான் இது அனாவசியமான ஒரு காரியமாக போயிடுத்து அதிகப்படியான ஒரு காரியம் இருந்தாலும் கெட்ட பெயர் வந்துடுச்சு மித்யாபவாதம்னு பேர் அனாவசியமாக ஒரு கெட்ட பேர் சரி தேடுவோம்னு தன்னுடைய ஊர்ல உள்ள ஒரு ஏழு எட்டு பேரை அழைச்சிட்டு தன்னுடைய சிநேகிதர்களோட அந்த மணியை தேடுறதுக்கு அந்த சத்ராஜத்தனுடைய தம்பி பிரசேனன் இறந்து கிடந்த இடத்துக்கு போனார் அங்க பார்த்து அவன் இறந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் ரத்தம் சுட்டின்றே போயிருக்கு அங்கே ஒரு சிங்கம் இறந்து கிடக்கு அந்த சிங்கத்துக்கிட்டே இருந்து ரத்தம் சுட்டிகிட்டே போய் ஒரு குஹைக்குள்ளே இறங்கிறது அந்த ரத்தம் அதுக்கப்புறம் இன்னும் தெரியல அப்போது கிருஷ்ணன் சொன்னார் ஏதோ ஒரு மிருகத்தினால தான் இவன் ஹிம்சிக்கப்பட்டிருக்கணும் இந்த பிரசேனன் ஏதோ ஒரு ஜந்து தான் இவனை வந்து வதம் பண்ணியிருக்கு இந்த குஹக்குள்ளே போயிருக்கோ என்னமோ தெரியல அந்த ஜந்து நான் உள்ளே போய் இறங்கி பார்க்குறேன் நீங்கள்லாம் வெளியிலே இருங்கோ அப்படின்னு அத்தனை பேரையும் வெளியில் இருக்க சொல்லிட்டு கிருஷ்ணன் உள்ளே இறங்குறாரு குஹைக்குள்ள கிருஷ்ணனை திரும்ப வந்துடும் ரொம்ப லேட் பண்ணாத அப்படின்னு அவ சொன்னான் சரி இங்கே இருங்கோன்னு கிருஷ்ணன் அந்த குஹக்குள்ளே இறங்கி நடந்து உள்ளே போனார் அவெல்லாம் வெளியில் காத்துன்னு இருக்கா கிருஷ்ணன் வரப்போறாருன்னு அப்படி காலம்பெற ஆரம்பிச்சது இந்த சமாச்சாரம் சாயங்காலமாகி இருட்டி போயிடுத்து உள்ளே போன கிருஷ்ணன் வெளியில் வரவே இல்லை கிருஷ்ணா கிருஷ்ணான்னு வெளியிலேருந்து சத்தம் போட்டு உள்ள கூப்பிட்டா உள்ளேருந்து திருப்பி சத்தம் ஒன்றுமே வரலை உள்ளே போன கிருஷ்ணன் என்னாச்சுன்னு தெரியலையு கையை தட்டி இறஞ்சி சத்தம் போட்டு கூப்பிட்டு பார்த்தா உள்ளேருந்து ஒரு சத்தமுமே இல்லை உடனே எல்லோருமா தீர்மானம் அந்த உள்ளுக்குள்ளே போன பிராணி கிருஷ்ணனையும் சேர்த்து கொண்டு கொடுத்தோ அப்படின்னு தீர்மானம் ஊருக்கு வந்து கிருஷ்ணன் குஹைக்குள்ளே இறங்கி போனார் அங்கே ஏதோ ஒரு மிருகத்தினால் அடிபட்டு போயிட்டார் அப்படின்னு வந்து சொல்லிட்டா ஊரில் அவ்வளோதான் ஊரில் ஒன்றே இல்லாருமா சத்தம் போட்டு கதறி அழுது அந்த ராஜாங்கத்தில் மேலே கொடி ஏற்றிருக்கிற கொடியெல்லாம் அற கம்பத்தில் கட்டி துக்கம் மனுஷருக்க ஆரம்பிச்சுட்டா கிருஷ்ணன் காலம் இப்படி ஆயிடுது உடனே கிருஷ்ணன் சரி கிருஷ்ணன் அகால மரணத்தை அடைஞ்சுட்டார்னு கிருஷ்ணனுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள்லாம் ஆரம்பமாகிடுது நகரத்தில் அபரகாரியங்கள்லாம் ஆரம்பமாகிடுது கிருஷ்ணனை உத்தேசிச்சு அப்படியே நடந்துகிட்டே இருக்குது அந்த குஹக்குள்ளே இறங்கின கிருஷ்ணன் அங்கே என்ன பண்ணினார் அங்கே என்ன ஆச்சரியம் நடந்தது அப்படிங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்